நட்டை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது செம்மீன் உலர்த்தியது செய்ய தேவை பொருட்கள் வெங்காயம் கால் கப் இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு நான்கு பொற்கள் பச்சை மிளகாய் ரெண்டு கடுகு ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்ச தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் 3 ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு சேமறை முதல்ல நம்ம வந்து எரால் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து அதை போட்டு வச்சுருவோம் அதில் அது கூட மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சப்பொடி கரம் மசாலாத்தூள் உப்பு மிளகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அது ஒரு இந்த இறால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுருவோம் அது நல்லா ஊறட்டும் அது ஊதிய வரத்துக்குள்ளே அந்த சாப்பாத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கடுக்கு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருவோம் கருவேப்பிலை போட்டு இந்த பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம் அதை வதக்கிடுவோம் இஞ்சி ஜூலியன்சா அந்த மேட்சிக் மறுக்குட்டி பொடி பொடியாக கட் பண்ணி அது போட்டுருவோம் பூண்டியும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போன உடனே வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுரும் வெங்காயம் வதங்கினதும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துரும் உப்பு கலந்துட்டு நல்லா அது அந்த சீரகத்தூள் ஆஃப் ஸ்பூன் இதில் கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊர் இருக்கு அந்த இறால் தூக்கி இதில் போட்டுவிடுவோம் எல்லாம் மிக்சரை எல்லாமே கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வந்துடும் இயறால் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி இது வந்து ட்ரையாக தான் இருக்கும் அந்த டிஷ்ஷை ஸோ அந்த நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து கொத்தமல்லி தாளி தூவி இறக்கணுன்னா சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி செமீன் நம்ம வந்து இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணோம் இது எல்லாேருக்கும் பிடிக்கும் பண்ணி பாருங்க ஒரு சந்திப்போம்